الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور همسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله ونبينا ونبيننا مولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالم. نمن انك حميد مثيد صلى الله عليه واله وازواجه وذريته واصحابه واهل بيته اجمعين واوفيكم ببعض الله وان يا يعولن بتقوى الله وان تقوى راس الامور واتقوا الله في الروعلانيا اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها சர்வ சுக புகழ்சியும் நாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும் அழகோ இல்லா மேலான நாயகம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சு வடைகளை அனவலோ பிச்சகாத தமது வாங்கல பின்பற்றி வெட்டிகளை கண்டார் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யாவது மீதும் அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லா விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்துடன் வந்திருக்கக்கூடிய நல்லடியார்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் குறிப்பாக தனிமையிலும் கூட்டாகவும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வாழ்க்கையிலும் அல்லாஹுவைவோடு வாழ்ந்து கொள்ளும் ஆறும் அடியில் இருக்கும் அப்பாளுக்கும் அல்லாஹுவின் கட்டளை எட்டி வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் பயந்து நாளைய வறுமையினால் அல்லாஹ் அனைவரை முத்தகை முடிய பட்டியலை சேர்த்துக் கொள்வானா அன்பானா அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹாக்கு என்னையும் உங்களையும் முஸ்லீம்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் முஸ்லீம் என்றால் யார் சொல்லித்தார்கள் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மற்றவருக்கு இடையூறு மற்றவருக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடாது அந்த முஸ்லீம் மற்றவருக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும் ஒரு முஸ்லிம் எந்த மகல்லாவிலே வாழுகின்றாரோ அந்த மகல்லாவுக்கு அந்த முஸ்லீமின் மூலமாக இருக்க வேண்டும் எந்த கிராமத்திலே வாழுகின்றாரோ அந்த கிராமத்திலே வாழக்கூடிய மக்கள் அவர் சார்ந்திருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல இஸ்லாம் அல்லாத ஏனையவர்களுக்கும் அவர் பிரயோஜனம் வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த முஸ்லீம் வாழக்கூடிய ஒரு நாடு எந்த நாட்டிலே அந்த முஸ்லீம் வாழ்கின்றானோ அந்த நாட்டுக்கும் அந்த முஸ்லீம் மூலமாக பிரயோஜனம் நிறைவக்க வேண்டும் அந்த முஸ்லீம் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருக்கு அவர்களை ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றார் சொல்லு அலைவர்த்தனோட வருகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது என்பது இந்த உலகத்தாருக்கு ரஹ்மஸ் எங்களுக்கு தெரிந்த உலகம் மனித உலகம் மாத்திரம்தான் எங்களுக்கு தெரியாத எத்தனையான் வலக்குமார் உலகம் நபிமார உலகம் மிருகங்கள் உலகம் பூச்சிப் பொருட்கள் உலகம் இப்படி எல்லாவற்றுக்கும் அனைவரு அல்லா ரகனத்தாக அருளாக அழிவைத்திருக்கலாம் எனவே ஒரு உச்சிவாள அந்த முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு மாத்துறம் ரகண்பில்லாமல் எல்லா மக்களுக்கும் அவருடைய போய் சேர அன்பு போய் சேர இதுதான் இஸ்லாசு எதிர்பார்ப்பா இருக்கிற எனவே அன்றான அல்லாருமையார்களே அந்த வகையிலே நாட்டு பற்று தேசப்பற்று எம் எல்லாருக்கும் நாட்டு பற்று என்பது நாம் எல்லாம் நம்பிக்கையாளர்கள் சட்ட திட்டங்களை மதிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக நடக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு தெரியும் இந்த இலங்கை நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெப்ரவரி தேதி பிரித்தானிடமிருந்து இந்த நாடு சுதந்திரமடைந்தது இன்னும் சில நாட்களிலே இலங்கையின் எழுபத்தி இரண்டாவது சுதந்திர தினத்தை இந்த நாடு அனுஷ்டிக்க இருக்கிறது நேஷனல் டே என்று சொல்லுவார்கள் எனவே இந்த சுதந்திர தினத்தை நாம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் இதை எப்படி நாங்கள் கழிக்க வேண்டும் என்ற விடயத்தை பார்ப்பதோடு அதேபோல் இந்த நாட்டிற்காக எங்களுடைய முன்னோர்கள் செய்த தேவைகள் முன்னோர்கள் செய்த பணிகளையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்துவது காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதுகின்றேன் அன்பான அல்லாஹுவின் நல்லா எங்களை படைத்து அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் போல எங்களுடைய கலாம் பகவானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல அதே எங்களுடைய மனைவி பிள்ளை எங்களுடைய பெற்றோர் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல நாம் பிறந்த செய்ய வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது அவர்கள் கூட மக்காவை விற்று மதைநாவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கண்ணீர் விற்று அழுகார்கள் கண்ணீர் சிந்தி அழுகார்கள் ஏன் காரணம் கண்ணியமானவர்களே அந்த மக்காவிலே பிறந்த அந்த நாட்டு பட்டு அந்த அதாவது ஒரு நாடைய பெருமறை செலவாக வளைவதில் இருந்ததன் காரணமாக கண்ணீர் உடைத்தார் எனக்கு அன்பான அல்லாகவே நல்லார்களே எனவே நாமும் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய நிறைய பொறுப்புகள் கடமைகள் இருக்கத்தான் இந்த நாட்டை முதலாவதாக போர்த்துக்கியர்கள் ஆண்டார்கள் அதுக்கு அந்த நாட்டை உள்ளாண்டர்கள் ஆண்டார்கள் அதுக்கு அந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் அவர்கள இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெரி மாதம் அடைந்தது ஒரு இனத்தவர்கள் மாத்திரம் அல்ல மூவின மக்களும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் எல்லாம் விளங்க வேண்டும் அன்பான அல்லாஹு இல்லவியர்களே ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அந்த முஸ்லிம் தான் சார் இருக்கின்ற மார்க்கத்துக்கு மாத்திரம் நல்லதை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அந்த முஸ்லீம் எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும் அவருடைய தேவை எல்லாவதுக்கும் போய் சேர வேண்டும் ஒரு முஸ்லீம் எப்போதும் சுயநலவாதியாக தன்னை மாத்திரம் சிந்திக்கக்கூடியவனாக தன்னையும் தன்னுடைய மார்க்கத்தை மாத்திரம் சிந்திக்கக்கூடியவனாக ஒன்றும் இருக்க முடியாது பெ சிந்திக்க வேண்டும் அவன் ஒரு பொருந்தளவாதியாக இருக்க வேண்டும் மற்றவர்களை அவன் யோசிக்க வேண்டும் அடுத்தவைக்காரை பற்றி எனவே அப்படித்தான் ஒரு முஸ்லீம் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் அன்பான அல்லாஹு அவர்களே பாருங்கள் இந்த இலங்கை நாடு உலகப் படத்திலே பார்க்கின்ற போதும் எங்களுடைய கண்ணுக்கு விளங்காமல் பணக்கார நாடுகள் சொல்லுவார்கள் பணம் போட்டு அவர்களை சுடலாம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நாடிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிம்மதிக்காக ஓய்வுக்காக இந்த இலங்கையை தேர்வு செய்து வருகிறார்கள் என்றால் ஒரு கிழமை விசிற்கு வந்தவர் இரண்டு கிழமையாக ஆசிக் கொள்கிறார் ஒரு மாதம் விசிற்கு வந்தவர் இரண்டு மாதமாக ஆசிக்கொள்கிறார் கண்ணியமானவர்களே உள்ள செழிப்புகள் நீர்வீழ்ச்சிகள் தோட்டத்துறவுகள் எளிதில் கொஞ்சம் வளமான கிராமங்கள் இவைகளிலுள்ள நிம்மதியை அடைவதற்காக வெளிநாட்டிலே உள்ளவர்களும் பெரும் பெரும் வழிநடத்த நாடுகள் இருக்கக்கூடியவர் கூட நிம்மதியை தேடி சுற்றுலாவின் இங்கே வருகின்றார் எனவே கண்ணிய இந்த நாட்டினுடைய பெருமதியை நாம் எல்லோரும் விளங்க வேண்டும் இந்த நாட்டுக்காவில் கொடுத்த மக்கள் எதிராக போராடி மதித்து அழைப்பார்கள் என்றால் தேச பக்தர்கள் அழைப்பார்கள் அந்த தேச பக்தர் பற்றியல்ல எங்களுடைய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு எதிராக போராடி உயிர் நீட்ட முஸ்லீம்கள் தேச பக்தர்கள் அழைப்போம் முஸ்லீம் அல்லாதவர்கள் விருக்கிறார்கள் நான் முஸ்லீம்களை நினைவுபடுத்துகின்றேன் உட்டி உடையார் குச்சவழியைச் சேர்ந்தவர் ஈசா சம்மான் துறையைச் சேர்ந்தவர் இவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக வேண்டி இந்த நாடு ஆங்கிலேயம் இருந்து சுதந்திரமடைய வேண்டும் என்பதற்காக போராடி உயிரை இந்த நாட்டிற்காக மதித்தவர்கள் செய்த நல்ல பிரதி பலன் தான் என்று நானும் நீங்கள் அந்த நாட்டிலே அலையிலும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம் இமாமாஹி அடங்கி அவர்கள் சொன்னார்கள் மக்கள்ந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னோர்கள் மௌத்தில் அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்றுள்ள பாடசாலைகள் அப்படியே இருக்கின்றன அவர்களுக்கு நன்றிகள் போய் கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசிப்பாருங்கள் நாங்கள் பிறந்த வைத்திய சாலை யாரோ ஒருவர் கட்டிய வைத்திய சாலை நாங்கள் மத்தியில் யாரோ ஒருவர் கட்டிய மத்தி நாங்கள் படித்த பதவி பாடசாலைகள் இவைகள் யாரோ ஒரு சமுதாயம் முன்னால் நன்மைக்காக இந்த நாட்களை உருவாக்கி விட்டு சென்றவர்கள் நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெருக்கள் முன்னால் வாழ்ந்தவர்கள் எங்களுக்காக செய்து விட்டு போனது எனவே கண்ணியமானவர்களே இவைகளை நாங்கள் அனுப்ப கொண்டிருக்கிறோம் முன்னோர்கள் தான் மௌத்து முன்னோர்கள் செய்திகள் ஒவ்வொரு நாளும் நன்மைகள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய தொகுப்பு என்ன வர இருக்கிறது நாங்கள் பிறந்த வைத்திய சாலைக்கு பாடசாலைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் நாங்கள் ஐந்து நேரம் வந்து போகின்ற இந்த மத்திக்கு என்ன செய்திருக்கிறோம் முஸ்லீம்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளியிலே ஐந்து நேரங்கள் ஒன்று சேருவார்கள் வாரத்திலே ஜம்மா பள்ளிக்கு நாலு வாரங்கள் ஒன்று சேருவார்கள் வருடத்திலே எல்லா முஸ்லீம்களும் பெரும் நாள் இரண்டு முறை பள்ளியிலே ஒன்று சேருவார்கள் எனவே எவ்வளவு கூடிய இந்த அல்லாவுடைய மத்தினருக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் எங்களுடைய நாட்டுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் யோசிக்க வேண்டும் இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த நாட்டிற்கு நாம் இப்பாசம் உள்ளவர்கள் எங்களுக்கு ஏராளமான சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன நேரம் போதாமல் நான் இரண்டே இரண்டு சலுகைகளை தொட்டு காட்டுகின்றேன் இலவச கல்வி இந்த நாடு வழங்குகின்ற மிகப்பெரிய செல்வம் பாடசாலை கல்வி முதல் பாடசாலை கல்வியில் இருக்கின்றது சீருடை உணவு அதெல்லாம் ஒரு பகுதி கழிவு முதல் பல்கலை கழகம் வரைக்கும் பல பட்ட படிப்புகளை இலவசமாக இந்த நாடு எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற அது மாத்திரமல்ல சுகாதாரம் கணிமானவர்களே சுகாதாரம் என்பது மிகப்பெரிய விசாரமான ஒரு சேவை இலங்கையிலே புற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு வைத்தியசாலை கிடையாது அரசாங்க வைத்திய சாலை மாத்திரம்தான் நோயாளருக்கு இலவசமாக மகரமையிலே சிகிச்சை அளிக்கப்படுகிறது விபத்து இலவசமாக உரண்டையிலே சிகிச்சை அளிக்கப்படுகிறது அதே போன்று நோயாளருக்கு மட்டக்கள புந்தவிலே தன்னிய சாலை ஆயுர்வேத துணைக்கிழமை இலங்கை அரசு நிறுவி மக்களுக்கு இலவச சுகாதாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்னொரு விரும்பிய விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான் என்னுடைய கல்விக்கு ஒரு பகுதியை நான் செலவழிப்பதை போல என்னுடைய குடும்பங்களுக்கு ஒரு செலவினத்தை நாங்கள் செலவழிப்பதை போல இன்னும் ஒரு ஏராளமான பகுதியை நாம் நோய்க்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் விரும்பியோ விரும்பாமலோ நாம் எல்லோரும் நோய்க்கு பல லட்சம் ரூபாய்களை செலவழித்துக் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது எனவே இந்த இலவச சேவையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு வழங்கிக் நாம் ஒருபோதும் மறந்து விடக் கூடாது எனக்கு அன்பாளவர்களே இந்த நாட்டிலே முன்னோர்கள் செய்த சேவைகளை நாம் சற்று பார்ப்போம் என்றால் முன்னாள் வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு ஏராளமான சேவைகளை செய்துவிட்டு போயிருக்கிறார் உள்ளடக்கலாம் இலங்கையின் பிரதான சமூகமாக வாழ்ந்த முஸ்லீம்களின் சமூக பண்பாட்டு பங்களிப்புகளை ஐந்து வகையிலே நாங்கள் நோக்கலாம் பொருளியல் பங்களிப்பு என்ற ஒரு பகுதியும் அரசியல் பங்களிப்பு என்று இன்னொரு பகுதியும் தேசிய பாதுகாப்பு ரீதியான பங்களிப்பு மருத்துவத்துறை சார்ந்த பங்களிப்பு கலாச்சாரம் சார்ந்த பங்களிப்பு இந்த ஐந்து துறைகளிலும் முஸ்லீம்கள் ஏராளமான பங்கு வகித்திருக்கிறார்கள் இவைகளை விரிவாக பேசுவதற்கு இந்த இடம் தராவிட்டாலும் சுருக்கமான சில விடயங்களை தொப்பிச் செல்கிறேன் ரீதியான பங்களிப்பை எடுத்து பாருங்கள் இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தை கட்டியெடுப்புவதிலே வரலாற்றிலே முஸ்லீம்கள் வகித்த பங்கு எவராலும் மறந்துவிட முடியாது அன்றாட ஆட்சி காலம் முதல் இலங்கைப்படுத்தினார்கள் ஊடகத்து சென்ற சர்வதேச அவர்களுக்கு இருந்த அனுபவம் தான் இத்தகையதற்கு காரணம் என்பதாக அந்த வரலாற்று குறிப்பு புகார் அது மாத்திரமல்ல அன்றாடப்புற ஆட்சி காலத்தில் நடைபெற்ற படையெடுப்புகளின் போது பாதிக்கப்பட்ட கால்வாய்கள் என்பவற்றை புனர் நிர்வாணம் செய்யவும் சிதைந்து போன விவசாய நிலங்களை மீண்டும் கட்டி எழுப்பவும் பயன்படுத்தப்பட்ட பணம் அந்த நிதி வெளிநாட்டு வணிகத்தின் மூலமாக பெறப்பட்டது இந்த வெளிநாட்டு வணிகத்திலே பிரதான வழிகாட்டிகளாக இருந்தவர்கள் வியாபாரிகளாக இருந்தவர்கள் எங்களுடைய முஸ்லீம்கள் என்பது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது இலங்கை நீர்ப்பாசன நாகரிகம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்ட பேராசிரியர் முஸ்லீம்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வகித்த பங்கை அழகாக எடுத்து காட்டுவதற்கு இது அவதாரமாக இருக்க அது மாத்திரம் அல்ல பொருளாதார பங்களிப்பிலே இன்னும் நான் நோக்கினால் இலங்கை நாடு என்பது மாணிக்க கற்களுக்கு பிரபலிய பெற்ற நாடு கற்களை சர்வதேச அளவுலே கொண்டு சேர்த்தவர்கள் எங்களுடைய முஸ்லீம்கள் இலங்கை மாணிக்க கற்களுக்கு புறமையப்பட்ட நாளே இலங்கை இரத்தின கற்களை சர்வதேச வர்த்தா உலகம் முஸ்லீம்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள் கிறிஸ்துக்கு பின் பத்தாம் நூற்றாண்டில் அல் பெரோனி எழுதிய கிசாபுல் ஜமாஹீர் ஜவாகிர் என்ற நூலிலே இலங்கை இரத்தினர் கண்ணியமானவர்களே இதே முஸ்லீம்கள் பொருளாதார ரீதியாக பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இரண்டாவது பங்களிப்பை நோக்கினால் அரசியல் பங்களிப்பு அரசியலிலே முஸ்லீம்கள் ஆட்சி காலம் முதல் இந்து வரைக்கும் அரசியலே பாரிய பங்களிப்பு செலுத்திருக்கிறார்கள் பாராளுமன்ற அங்கத்துவர்களாக அதே போன்ற அமைச்சர்களாக நாட்டுக்கு பாரிய தேவைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் யாரும் மறந்து கொள்ள முடியாது அடுத்து தேசிய பாதுகாப்பு ரீதியான பங்களிப்பை எடுத்து நோக்கினால் மூன்றாவது பகுதி கோட்டை அரசிலும் கண்டி அரசிலும் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு பங்களிப்பு நலகிய முஸ்லீம்களின் பெயர்கள் அப்படியே பதியப்பட்டிருக்கின்றன கனிமாவர்களே கண்டி மன்னனான ஒன்னாம் விமல தர்மசூரியரின் ஆட்சி காலத்தில் கரையோர பாதுகாப்புக்கான பிரதான தளபதியாக பிரதான கட்டளையிலும் தளபதியாக ஒரு முஸ்லிம் நியமிக்கப்பட்டிருந்தார் யாருடைய ஆட்சி காலம் கண்டி மன்னனான ஒன்னாம் விமல தர்ம குறியின் ஆட்சி காலத்திலே அதிகாரியாக அதிகாரியாக ஒரு முஸ்லீம் செய்யப்பட்டார் இவர் அன்று இருந்த அந்த போக்குரால் கைது செய்யப்படுகின்ற போது இவரை விடுவிக்க அங்கிருந்த இலங்கை மன்னன் ஐயாயிரம் வெள்ளி நாணயங்களை குழுத்து இவரை முன்வை இவரை விடுதலை செய்ய முன்வந்தார் ஏன் காரணம் அந்த கட்டளை இடம் தளபதியிடம் இருந்த நம்பிக்கை நாணயம் நேர்மை ஐயாயிரம் வெள்ளி நாணயங்களை விட இந்த முஸ்லிம் எங்களுக்கு பெருமதியானவர் என்று அன்று வாழ்ந்த சகோதர மொழி பேசக்கூடிய மக்கள் எங்களை அப்படியே முயற்சி வைத்திருந்தார்கள் கண்ணியமானவர்களே இதெல்லாம் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்த பாதுகாப்பு ரீதியான பங்களிப்புகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அடுத்து முஸ்லிங்கள் இந்த நாட்டுக்கு மருத்துவத்துறை சார்ந்த பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது இலங்கையின் யூனானி மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தியது முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் யூனானி மருத்துவம் ஒரு தனிப்பெரும் துறையாக விருத்து செய்யப்பட்டு முஸ்லீம்களையே அது சாருகின்றது கண்டி அரசின் யூனானி மருத்துவம் சிறப்புற விளங்கியது இலங்கையின் கரையோர நகரங்களான கொழும்பு காலி மாத்தரை போன்ற பகுதிகளில் கொள்ளாண்டர்கள் அன்று நிறுவிகின்ற வைத்திய சாலைகளிலே முஸ்லீம்கள் தான் பணிபுரிந்திருக்கிறார்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு மீரா மறைக்கார் போன்றோர் இவ்வைத்தியசாலையை பிரதம மருத்துவர்களாக கடமையாற்றியிருக்கிறார் கண்ணியமானவர்களே அது மாத்தூனானி மருத்துவம் இலங்கையின் பல்கலைக்கழகத்தை நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல மூவின மக்களும் அதனுடைய பிரதிபலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வரலாற்று குறிப்பில் பிரகாரம் கிஸ்துக்கு பத்தாம் வெளிநாட்டில் இருந்து ஒரு மருத்துவர் இலங்கைக்கு வந்து அவர் வேறுவளையிலே தங்கி அவருடைய அறிமுகப்படுத்தியதாக ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறார் அது மாத்திரமல்ல இன்னொரு வரலாற்று குறிப்பை நான் பார்க்கின்ற போது வரலாற்று ஆசிரியர் கலாநிதி லோனா தேவராஜ் அவர் தருகிறார் அது என்ன என்றால் தம்மதனிய மன்னனான இரண்டாம் பராக்கிரம ஆட்சி காலம் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூத்தி எழுபது வரைக்கும் அவர் ஆட்சி செய்தார் அவருடைய இருபத்தி இரண்டாம் ஆட்சி ஆண்டிலே அவருக்கு பேச முடியாதோ பார்க்க முடியாது கைகால் வழக்கம் இல்லாதோ நோய் போன்ற ஒரு நோய் ஏற்படுகிறது இந்த சந்தர்ப்பத்திலே கண்ணியமானவர்களே வெளிநாட்டிலே இருந்து ஒரு மருத்துவர் அடைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளித்ததாக அந்த சிகிச்சை குணமாகி அந்த சிகிச்சையினூடாக அந்த மன்னருக்கு குணமாகி அந்த வைத்தியருக்கு கௌரவம் அளிக்கும் முகமாக இலங்கையிலே பள்ளிகளை கட்டுவதற்கு அனுமதி அளித்ததாக இன்னும் வரலாறு சொல்லி இருக்க கனிமணவர்களே இத்தகைய வரலாறுகளை முஸ்லிம்களின் நாட்டிலே நிறைய சேவை செய்திருக்கிறார்கள் இறுதியான பங்களிப்பை பாருங்கள் கலாச்சாரத்தியான பங்களிப்பு ஆங்கிலேயரின் காலப்பிரிவில் தமது பண்பாட்டு சின்னமாக அமைந்த துருக்கி தொப்பியை நீதிமன்றத்தில் அணிய அனுமதி தரப்பட வேண்டும் என சட்டத்தர்ணி எம்பி அப்துல் காதர் ஆரம்பித்து வைத்த உரிமை போராட்டம் ஆங்கிலேயருக்கு எதிராக அறிவுபூர்வமான போராட்டம் இது முஸ்லீம்களுடைய ஒரு உரிமையாக இருந்தாலும் இது இலங்கை நாட்டிலே வாழக்கூடிய மனிதர்களுடைய உரிமை என்று அந்த மூன்று மூவின மக்களும் சேர்ந்து அன்ற முஸ்லீம்களுக்கு குரல் கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களை அதை யாரும் மறக்க முடியாது எனவே இறுதியாக ஒரு நான் நினைவுபடுத்துகின்றேன் இலங்கைக்கு இஸ்லாம் எப்போது அறிமுகமானது இலங்கையிலே இஸ்லாம் ஆயிரம் வருட வரலாறையும் தாண்டி அரசக்கு இஸ்லாத்தின் அழைப்பை விருத்ததாகவும் அறிஞர் என்னும் நூலை ஆதாரம் காட்டி எழுதியுள்ளார் இந்த அழைப்புக்கு கௌரவம் அளித்த இலங்கை மன்னன் இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு விரும்பியோ விரும்பாமலோ அதற்கு அவர் உங்களுக்கு பள்ளியை நிறுவதற்கு நான் அனுமதி தருகிறேன் என்று அன்றிருந்த அந்த மன்னன் இலங்கையை பள்ளியை நிறுவதற்கு அனுமதி அளித்ததாக அந்த வரலாறு சொல்கிறது இறுதியாக அந்த சஹாவி கிறிஸ்துக்கு பெண் அறுநூத்தி முப்பத்தி ஆண்டு இந்த நாட்டில் இருந்தவர்களுக்கு மார்க்கத்தை படித்து குடித்துவிட்டு அவர் சென்று விட்டார் கண்ணியமானவர்களே அதே போன்று இந்த நாட்டில இஸ்லாம் வேகமாக வளர ஆரம்பித்தது எப்போது என்றால் கிறிஸ்துக்கு பின் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் இலங்கையின் கரையோர பகுதிகளில் முஸ்லீம்களின் குடியிருப்புகள் காணப்பட்டன கிறிஸ்துக்கு பின் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் முஸ்லீம்களின் குடியிருப்புகள் காணப்பட்டன மதிக்கப்படுகிறது அன்று இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அப்பாசிய களிபாக்கு நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்தார்கள் அதேபோல சம்பள கலகதிர பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட உமை அப்பாசிய கால நாணயங்கள் இதற்கு ஆதாரத்தை உணர்த்தி கொண்டிருக்கின்றன அது மாத்திரமல்ல அரசியலில் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் எகிப்துக்கு சென்ற அந்த வியாபார குழுவின் தலைவராக அபு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் நியமிக்கப்பட்டார் எனவே அன்பானவர்களே இதெல்லாம் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்காக வண்டி செய்த பங்களிப்புகள் எனவே அந்த சுதந்திர தினத்தை நாம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் சுருக்கமாக சொல்லிவிட்டு அன்பால் அல்லாமல் ஆடியார்களே நாட்டு பற்று என்பது எங்களுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும் நாட்டை நாம் எல்லோரும் கடமை வரைவற்றவர்களும் சொந்த நாட்டை விட்டு வெளியிலே செலுகின்ற போது கவலைப்பட்டு இருக்கிறார்கள் கண்ணு வைத்திருக்கிறார்கள் நாட்டு பற்று என்பது தேசிய கீதத்தை பாடுவதால் மாத்திரம் தேசிய கீதத்தை பாடிவிட்டு தேசிய கொடிய எங்களுடைய வாகனங்களில் வீடுகளில் தொங்க விடுதல் மாத்திரம் பேசப்பட்ட அது பேசப்பட்ட ஒரு பகுதி பேசப்பட்டு என்பது இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நானும் நீங்கள் வாழ வேண்டும் இந்த நாட்டு சட்ட சுற்றங்களை மதிக்க வேண்டும் இந்த நாட்டுடைய வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நாட்டுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக வந்து நல்ல நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே போல நாட்டு வளங்களை கொண்ட போது பூங்காக்கள் நீர் தடாகம் பஸ் தடுப்பிடங்கள் பாடசாலை வைத்திய சாலை இப்படி பொதுவான இடங்களை நாம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே இறுதியா அவர் உடையை சொல்லிவிட்டு சொசுபாவை நிறைவு கொண்டு வருகிறேன் சுதந்திர தினம் இலங்கை மக்கள் எல்லோரும் அனுசிக்க வேண்டிய ஒரு தினம் அன்றைய தினம் எங்களுக்கும் ஒரு பங்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேசப்பட்டை நாட்டுப் நாம் வெளிப்படுத்துவோம் நாட்டுக்கு விஸ்வாசம் உள்ளவராக நட்போம் என்ற தொலைப்பொருள் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது வெளி மாணவர்களே அல்லாஹா ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியும் நல்லதையும் அல்லாதான் சொல்லிக் கொடுத்தார் என்று அந்த தொடர் குருவானுடைய சொல்லுகின்ற யாருடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் யார் உள்ளத்தை நல்லவைகளுக்கு பயன்படுத்தினார்கோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எனவே நாம் எங்களுடைய உள்ளத்தை நல்ல சிந்தனையோடு இந்த சமூகத்திலே வாழக்கூடிய இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு எண்ணத்தை நாடி அவர்களுக்கு நல்ல பங்களிப்பை செய்து உதவிகளை செய்து விட்டு செய்து இந்த நாட்டிலை நாம் முன்வாதிரியாக வாழ்வோம் அல்லாவுக்காக வாழ்வோம் நிச்சயமாக நாங்கள் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விடவும் உதரை வாழ வைக்க வந்தவர்கள் எனவே நாம் வாழ்வதோடு விடாமல் நாம் வாழ்வதாக அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் வாழ வேண்டும் இந்த நாடு வாழ வேண்டும் எங்களுடைய இருப்பால் இந்த நாடு முன்னேற வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹா என் அனைவர் இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்கள் ஆக்குவானாக இறுதி முடிவை நல்ல முடிவாக்குவாயாக நாட்டுக்காக சேவை செய்த முன்னோர்கள் நிறைய அவருடைய கவலைகளை துவர்க்கத்தின் ஆக்கி அனுப்பி வாயாக அனைவரையும் உனக்கு பொருத்தமானவர்களாக கபூசிக் கொள்வாயாக ஊர் மக்களை கபூசிக் கொள்வாயாக இலங்கையினுடைய அந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்த முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவர்களுக்கு நீயே நல்லதை நாளை செய்திருவாயாக இந்த நாட்டுக்காவது பாடுபடக்கூடிய அனைத்து மக்களுக்கு நீயை உதவி செய்தாயாக அவருடைய உடலிலே ஆரோக்கியத்தை கூட்டுவாயாக யாழ் நாட்டிலே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத மத்தியிலே ஒற்றுமையாகவும் சமரசமாகவும் மிகவும் நெருக்கமான உறவுகளை பேரி நடக்கக்கூடியவர்களாக அனைவரையும் சமச்சிடுவாயாக ஆமீன் ஆமின் வாங்க